ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த நியமங்களே ஒரு சரித்திரம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் நாம் கருட புராணத்திலிருந்து பார்த்துன்னு வரோம் மூன்றாவதாக உள்ள பிரயதம் சந்தத்த ககாங்கிற அந்த பிராமணர்கிட்ட பேச ஆரம்பித்தது அந்த பிரயத்தத்துக்கு சீக்கிர கஹான பேர் என்ன சொல்லிட்டுன்னா முன்ன ஒரு காலத்தில் ஒரு ஜென்மா எடுத்துருந்தேன் வியாபாரியாக இருந்தேன் அந்த பிரிவில் வியாபாரம் பண்ணுறது அப்படி நதிகளை கடந்து போய் சாமான்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் வே விற்கிறது இப்படி ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் நாங்கள் ரெண்டு பேருமாக அந்த வியாபாரத்தை சேர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்போது என்னாச்சு ஒரு சம் ஒரு சமயத்தில் எங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தது கையில் அதை வச்சுன்னா நிறைய சாமான்களை வாங்கிட்டு வருவோம்னு போய்ட்டு சாமான்களை வாங்கினோம் வாங்கினத்தில் அங்கேயே விற்க ஆரமிச்சிருத்தோம் நாங்கள் வாங்கின சாமான்கள் அதிகப்படியான விலைக்கு அங்கேயே விற்க ஆரம்பிச்சது அதனால எங்களுக்கு லாபம் நிறைய கிடச்சிருத்தோம் சாமான வாங்க போன இடத்துலையே விற்று போயிடுது செத்தான கையில் அந்த பணம் அத்தனையும் எடுத்துட்டு அப்படி நதியை கடந்து வந்தோம் படகுல அப்படி படகுல கடந்துன்னு வர்ற பொழுதும் எனக்கு எங்கள் கையில் உள்ள பணத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பேராசை வந்தது என்னென்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்தது இந்த பணம் இதை தனியாக பிரிச்சா ரெண்டு பேருக்கும் பாதி பாதி தான் வரப்போகிறது பத்து லட்சம் ரூபா ஒரு லாபம் வந்திருக்குன்னா ரெண்டாக பிரித்தா அஞ்சு லட்சம் தானே வருது இந்த பத்து லட்சமும் ஒருத்தருக்கே கிடச்சா அதுவும் தனக்கு கிடச்சா இப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படியே யோஜனை பண்ணிவிட்டே நான் வந்தேன் என்ன ஆச்சுன்னா அப்படியே பாதி நதியை கடக்கும் பொழுது ஏதோ அவனுக்கு ஏதோ தலை மாதிரி வந்து விழுந்து ஜலத்துக்குள்ளே விழுந்துட்டானும் என்னோடய கூட வியாபாரம் பண்ணுறவன் ஜலத்தில் விழுந்தால் அது ரொம்ப ஆழம் அப்புறம் ஆளே கண்ணில் படலை ஜலத்தில் சுற்றி முற்றி பார்த்தா ஒருத்தரையும் காணும் அந்த படகோட்டி ஜலத்தில் குதித்து நீந்தி தேடி தேடி பார்த்தால் உடம்பு கூட கிடைக்கல இப்போ எடுத்து கிடைக்கலன்னா சரி கரைக்கு போவோம்னு அப்படி போகிற பொழுது என்னுடைய மனசு நிறைஞ்சிருந்தது பழ அவ்வளவு பணமும் நமக்கு கிடைச்சிட்டு தெரியும் அப்படின்னு கரைக்கு வந்து அந்த பணத்தை பூரா கொண்டு வந்து என் நாற்றில் வச்சுட்டும் அவனுடைய மனைவியை போய் பார்த்து பேசினேன் பேசி அவள்கிட்ட சொன்னேன் தசுபெர்மே ஹதோ பிராதா தனமாச்சித்யவை பச்சி பணம் எடுத்துன்னு வர்ற பொழுது சகோதரத நிறையா பேர் வந்து அடித்து இது மாதிரி பண்ணிட்டா அவரை தூக்கின்னு போயிட்டா எங்கே போனார்னு தெரியல அநேகமாக இறந்து போயிருப்பார் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன் ஏன்னா ஜலத்தில் விழுந்துட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படியா எங்கேன்னு தேடிட்டு வந்து ஜலத்தில் இறங்கி நீந்தி கண்டுபிடிச்சி அவன் இங்கே கரை ஒதுங்கியிருந்தான்னு கிடச்சுடுவானே நான் சொன்னேன் அவன் இறந்து போயிட்டான்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒன்றே அவ்வளோ அழுது ஆச்சா நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கு வந்து பிறகு அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுன்னு தான் நம்ம ஆற்றல் செய்யக்கூடிய அத்தனையும் நான் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுன்னு சொல் செய்துன்னு வந்தேன் அபுஞ்சம் சர்வமாக யாவஜ்ஜீவன் தூ தத்தனம் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுன்னு தான் நான் ஆயுஷ்காலம் முடிய இருந்தேன் மித்திரம்பூரேஹி நிக்ஷிப்பாக எதகம் சீக்கிரமாகதா அப்படி கிடுகிடுன்னு வளர்ந்தேன் மேலே அப்படி வளர்ந்துன்னு வந்து அதில் தான் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் செய்தேன் அந்த பாபத்தினால எனக்கு இப்படி ஒரு பிரேத்த சரீரம் கிடச்சுடுத்து அந்த ஐஸ்வர்யத்துலேருந்து ஒரு ரூபா கூட எனக்கு செலவு பண்ண முடியாமலும் போயிடுச்சு என் குழந்தைகள் எனக்கு ஒன்றுமே செலவு செய்யலை ஏன்னா கெட்ட பணம் கெட்ட பணம் நல்லதுக்கு உபயோகப்படாது அப்படி போனதுனால என் குழந்தைகளும் என்ன செய்தால் ஐஸ்வர்யம் நிறையா வந்துடுத்து பணங்காசு வந்துடுத்து எதுக்கு அனாவசியமாக இறந்தவனுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுவானே அப்படின்னு பேசாத வந்துவிட்டான் எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு வந்துவிட்டா ஒன்றுமே செலவு பண்ணலை எனக்கு அடுத்த தேகமும் கிடைக்காமல் போயிடுத்து நான் இப்படி பிரேதமாக போய்ட்டேன் என் உருவத்தை பாரு என் உருவம் எப்படி இருக்குது கண்ணங்கரேர்னு இருக்குது ஜலத்தில் தள்ளி விட்டு அவனுடைய உடம்பு ஜலத்தில் ஊறி போய் புஷ்னு உப்பி போனத்துன பாப்பத்துனால என்னுடைய தேகமும் இவ்வளவு பெருசு கண்ணங்கரேர்னு இருக்குது மாம்சபிண்டமாக இருக்குது எமதூதர்கள்லாம் என்ன சீக்கிரகானு கூப்பிட்டேன் ஏன்னா அந்த பணத்தை எடுத்துன்னு வேக வேகமாக வீட்டுக்கு வந்தியோனோ ஆகையினாலே உனக்கு சீக்கிரகான்னு பேருன்னு அப்படி கூப்பிட்டுருந்தா என் அந்த ஒரு பாப்பத்தினால நான் இப்படி இந்த பிரயோஜனத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ ஐஸ்வர்யம் சேர்த்தும் என்ன பிரயோஜனம் ஒரு ரூபாயும் கூட வந்ததா நானே இப்போ நினச்சாலும் அந்த பாப்பத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமா இப்படி ஆயிடுத்து என்னுடைய நிலை யார் எனக்கு நல்லது செய்ய முடியும் இனி என் குழந்தைகள்லாம் சொல்லி புரிய வச்சு செய்து வைக்க முடியுமா போனது போனது தானே இந்த தேகமானது இப்படியே இருக்க வேண்டியதுதானோ என்னமோ தெரியல அந்த பாப்பம் என்னை கொல்லு கொல்லுன்னு கொல்வது இப்படி ஒரு துக்கத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு அந்த பிரேதம் சொல்லி அழகு இந்த பிராமணர் கேட்டார் ஏஞ்யா உன்னோடு கூட வியாபாரம் பண்ணுறவனை ஏமாத்தலாமா அது ரொம்ப கெட்ட காரியம் இல்லையோ ஏமாற்ற விடாது ஏன் அப்படி ஏமாத்தினே அப்படின்னு கேட்டேன் இந்த அந்த நிறைய ஐஸ்வர்யத்தை பார்த்த உடனே எனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு பணம் சேர்ந்தால் புத்தியை கெடுக்கும் அதுதான் பணத்தை சேர்க்க விடப்படாது ஆகையினால்தான் நம் முன்னோர்களெல்லாம் பார்த்தால் தெரியும் பணத்தை சேர்க்கவே மாட்டேன் தனக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பணம் கையில் வச்சுப்பா பாக்கியை ஏதோ பண்ணி செலவு பண்ணிவிடுவாள் இன்னும் கோவிலில் திருப்பணி பண்ணுவாள் கும்பாபிஷேகம் பண்ணி செலவழிக்கிறது இல்லை மண்டகாப்படி பண்ணுறது இல்லை ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணி செலவழிச்சுடு இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது ஏதோ ஒன்று பண்ணி செலவழிக்கிறது பணத்தை சேர்க்கப்படாது பணம் சேர்ந்தால் சண்டை வரும் குடும்பத்தில் அண்ணா தம்பிகளுக்குள்ளே சண்டை வருதுன்னா ஏன் சண்டை வரப்போகிறது சொத்துனால தான் சண்டை வரும் அநேகமாக சொத்து இருந்தால் சண்டை வரும் பணம் சேர்ந்துடுத்துனே இந்த பணத்தை யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுல போட்டி வந்துடும் ஒரு மாம்ச கண்டத்தை வச்சுட்டு பத்து நாய்கள் சண்டை போடுற மாதிரி ஆயிடும் இந்த சொத்தை யார் அனுபவிக்கிறதுன்னு சண்டை வந்தோம் சொத்தே சேர்க்கப்படாது நமக்கு தேவையான சொத்தை வச்சுட்டு பாக்கிய தர்மத்துக்குன்னு செலவழிக்கணும் அதில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம் நாம் இறந்து போன பிறகு நமக்கு செய்ய வேண்டிய கர்மாக்குன்னு பணம் ஒதுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் ஏன்னா நாம் அதில் தான் ஏமாந்து போயிடுறோம் நாம் அத்தனை பேரும் எவ்வளோ தர்மம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் ஏதோ ஒரு வழியில் செய்தாலும் கூட நாம் அனைவரும் ஏமாந்து போகிறது எங்கே அப்படின்னா இந்த அபர கர்மாக்கள்ல ஏமாந்து போயிடுறோம் அப்படி ஏமாந்து போகப்படாது ஒரு தொகையை வச்சு எழுதி வச்சுவிடணும் இந்த இந்த கர்மா இந்த காரியங்களை இந்த இந்த செலவுல இவ்வளோ அளவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எழுதி வச்சு அதை புத்திரன்ட்ட கொடுக்கணும் பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும் சகோதரர்கிட்ட கொடுக்கணும் பண்ணி வைக்கிற வாத்தியாரர்கள்ட்ட கொடுக்கணும் கொடுத்து வச்சுடணும் இங்கே இருக்க பணம் எப்போ இருந்தாலும் இங்கேருந்து அந்த பணத்தை எடுத்து செலவழித்து பண்ணிவிடலாம் அப்படிங்கிற நிலையில் வச்சுவிடணும் யாராவது ஒருத்தர் பொறுப்பில் அதை கொடுத்து வைக்கணும் இல்லைன்னா ஏமாந்து போயிடும் இந்த அபர கர்மாக்கள் சரியானபடி நடக்கலைன்னா திரும்பவும் செய்ய முடியாது அதுதான் வாய்ப்பு அந்த ஒரு தடவை தான் வாய்ப்பு திரும்ப அந்த கர்மாவை செய்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் செய்கிற பொழுது நன்னா செய்துடணும் செய்துவிட்டால் நமக்கும் சத்கதி கிடைக்கிறது இந்த குழந்தைகளும் கஷ்டப்படாமல் ஏதோ இருந்துடுவான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி அவ அந்த பிரயத்தனம் சொல்லி முடிக்கிறது இப்படி நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு நானும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமும் அழிஞ்சி போயிடுது அதை நாளே இப்படி ஒரு தேகத்தை எடுத்துகிட்டேன்னு சொல்லி முடித்தது அடுத்ததாக உள்ள பிரேத்தம் பேச ஆரம்பித்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்